தமிழில் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் அறிந்த மிகச்சிறந்த கவிதை பெண் அவ்வையிலே இரண்டு மூன்று அவைகள் இருப்பதாக ஆராய்ச்சி அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆராய்ச்சிகளுக்குள் நுழையாமல் அறிவிற்குத் தேவையானவை மட்டும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் டி கேசியை போல ஆகவே அவ்வை குறித்த செய்திகளை விட அவர் பாடல்களிலிருந்து அவரை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றவன் நான் சோழ மண்டலத்திற்குள்ளே செல்லுகிறாள் ஒரு வீட்டு திண்ணையிலே அமர்ந்து இருக்கிறாள் அந்த வீட்டிலே உள்ளே இருக்கிற பெண் ஒரு மிகச்சிறந்த நடனமணி அவள் அவ்வையை உள்ளே அழைத்து அவளால் என்ற கஞ்சியோ கூழோ குடிக்கிறாள் அவ்வை அதை குடித்துவிட்டு மேலே பார்க்கிறாள் இரண்டு வரி எழுதப்பட்டிருக்கிறது தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே அதற்கு பிறகு பாட்டில்லை அந்த பெண்ணிடம் என்ன என்று கேட்கிற பொழுது என் பெயர் பொன்னி நான் அரண்மனையில் நடனமாடுகிற பெண் கம்பர் என்னை பாட வேண்டுமென்று எனக்கு தாளாத ஆசை ஆனால் அவரோ ஒவ்வொரு வரிக்கும் இத்தனை பொன் என்று கேட்கிறாள் என்னால் முடிந்த பொன் இருந்ததை கொடுத்தேன் அதற்கு இத்தனை வரிதான் பாடினார் மீதமும் பொன் தந்தால் பாடுவேன் என்று போய்விட்டார் கவி சக்கரவர்த்தி என்கிறாள் இதற்கெதற்கு பொன் கேட்டார் என்று அவ்வை நினைத்து விட்டு பாடுகிறாள் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் அம்பொர் சிலம்பி அரவிந்த தாள் அணியும் செம்பொர் சிலம்பே சிலம்பு உன் கால்களிலே அணிகிற சிலம்பு ஒன்றுதான் செம்பொர் சிலம்பு சோழ நாட்டிலேயே வேறு யார் காலிலேயும் இருப்பது சிலம்பே இல்லை என்ற அந்த பெண்ணை பாராட்டுகிற இரண்டு வரி பாடலை சாதாரண கூழுக்கு கஞ்சிக்கு பாடிவிட்டு அவ்வை புறப்பட்டு சோழனை பார்க்கப் போகிறாள் போகிறபொழுது நம் நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு அந்த காலத்தில் நடந்து போகிறவர்கள் சேலைகளிலே தான் துணிகளிலே தான் பொருள்களை முடித்து போட்டு தோழிலே தொங்கவிட்டிருப்பார்கள் அவையின் தோழிலே அப்படி ஒரு தொங்கல் கிடக்கிறது சோழ மன்னன் கேட்கிறான் என்ன ஒவ்வையாரே தோழிலே கிடக்கிறது இல்லை வருகிற வழியிலே இரண்டு குரமக்களுக்கு இடையிலே தகராறு நடந்து கொண்டிருந்தது ஒருவனுக்கு இரண்டு மனைவி அதிலே ஒரு மனைவி இன்னொரு மனைவி வைத்திருந்த பலாமரத்தை வெட்டிவிட்டாள் அவள் அம்மா நீங்கள் பாடினால் இறையருள் மிக்கவர்கள் நீங்கள் பாடினால் இந்த பலா தழைக்கும் பாடுங்கள் என்ன நான் பாடினேன் பலா தளைத்தது அவர் மூளாக்கு உலக்கு திணை தந்தாள் அந்த திணையை கட்டி போட்டிருக்கிறேன் மறைமுகமாக ஒவை சோழனுக்கு உணர்த்தி இருக்கிறாள் பொண்ணுக்கு பாடுகிற உன்னாட்டு புலவன் போல அல்ல நான் கூழுக்கும் பாடுவேன் நான் திணைக்கும் பாடுவேன் கம்புக்கும் பாடுவேன் என்று மறைமுகமாக சொல்லுகிறாள் அதுதான் வேறொன்றுமில்லை இத்தோழனே கூளை பலாதளைக்க பாட குரமகளும் முழக்குழக்கு தினை தந்தாள் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் மூலம் அது என்ன செய்தி தெரிகிறதா பெரியவர்களே கற்றவர்கள் அறிவுடையவர்கள் ஏழை எளியவர்களுக்கு பாடுபடுகிறவர்களாக கற்றவர்களும் அறிவுடையவர்களும் ஏழை எளியவர்கள் சாதாரண திணைக்கூலி தந்தால் கூட வாங்கி கொண்டு அவர்களுக்கு அறிவூட்டுபவர்களாக கல்வி அறிவுமிக்கவர்கள் மிகவும் கீழே இருப்பவர்களோடு உறவாடுகிறவர்களாக தாங்கள் இருக்க வேண்டும் என்பதனை அவ்வை மறைமுகமாக எடுத்து அந்த செய்தியிலே சொல்லுகிறாள் நான் உப்புக்கும் பாடுவேன் புழிக்கும் பாடுவேன் எதற்கும் நான் ஒரு கவிதை பாடுவேன் என்பது மறைமுகமாக சோழனிடம் நான் வந்து பொண்ணுக்கு பாடுகிற பெண் இல்லை பெண்தான் விரும்ப வேண்டும் ஆனால் இந்த பெண்ணோ பொன்னை விரும்பாமல் புகழை விரும்பாமல் ஏழைகளின் தொடர்பை விரும்புவதுதான் ஒரு நல்ல அறிவுடையவர்களுக்கு ஆகிற காரியம் என்று சொல்லுகிறாள் அவை எத்தனை அற்புதமான செய்தி அது அது மட்டுமல்ல ஆத்திச்சூடியின் ஒவ்வொரு விஷயமும் சிறந்த அறம் செய்ய விரும்பு என்ன சொல்வார்கள் இந்த நாட்டிலே தர்மம் தலைகாக்கும் என்பார்கள் நீ நிறைய புண்ணியம் தேட வேண்டுமென்றால் உதவு என்பார்கள் கட்டாயம் பல பல பேருக்கு உதவு உதவினால்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் கடவுள் உன் அருகிலே வரும் அவள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை அறம் செய்வது புண்ணியத்திற்கென்றோ கடவுளை நெருங்க என்றோ புகழ் பெறுவதற்கென்றோ செய்யாமல் அறம் செய்ய விரும்பு நீ அறம் செய்து புண்ணியம் தேட என்று செய்வ செய்யாதே நீயே விரும்பி என்றைக்கு செய்கிறாயோ அதுதான் அறம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவான் ஆறுவது சினம்ங்கிறா இப்போ எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் என்ன சொல்கிறாங்க ஐயா உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கா உங்களுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கா ஹைப்பர் டென்ஷன் இருக்கா கோவப்படாதுங்க ரத்த கொதிப்பு அதிகமாகிரும் உடம்பை பார்த்துக்குறேங்க கோவப்படா உப்பு ஆறுவது சினம் சினம் என்ன பண்ணும் அழிச்சிரும் நட்பு அழிச்சிரும் உறவு அழிச்சிரும் எல்லாத்தையும் அழிச்சிரும் அந்த சினம் எத்தனை வகைப்படும் அதை இன்னொரு பாட்டில் சொல்றான் கற்பிளவோடு ஒப்பர் கயவருங்கிறான் கயவர்களோட நட்பு வச்சுட்டேன்னு வச்சுக்க அதில் சினம் வந்து வச்சுக்க கல் ரெண்டா உடஞ்ச மாதிரி அதை சேர்க்க முடியாது கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் பொல்வாரே பொண்ணு ரெண்டா பிளந்துரும் ஆனால் ஊதி சேர்த்துடலாம் அதை அது அது அடுத்த தரம் நீர் கிளியச் செய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம்ங்கிறார் பெரிய மனுஷங்க கோபம் எப்படி தெரியுமா ஐயா வில்லில் அம்பை போட்டி தண்ணியில் விட்டேன்னு வச்சுக்க அது தண்ணியை கிழிச்சிட்டு போகும்போதே தண்ணி சேர்ந்துக்கிறோம் அப்படி பெரிய மனுஷன் சினம் வந்து உடனே அது குணமென்னும் குண்டேறின்ட உடனே சேர்ந்துக்குவான் பெரியவன் ஆறுவது சினம் இயல்வது கரவேன் எவ்வளோ பெரிய செய்தி இது நான் இப்போ நாட்டில் பார்க்குற மனிதர்கள் நிறைய வசதி இருக்குது ஒரு நல்ல காரியத்துக்கு போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த அம்மா சொல்லுது முடிகிறத செய்யாமல் இருக்காதுங்குது இயல்வது மறைக்காத கரவேல் மறைக்காதங்குது மறைக்காத சில பேர் சொல்கிறான் எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நிற்கிறாங்க சொல்கிறான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறான் ஏ கரவேல்ங்குது அந்த நீ இயல்வது கதை என்னங்கன்னு தெரியுமா அது நீயே தூங்க முடியாதுங்குது வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் தூங்க முடியுமா நீ அப்புறம் யோசிப்பான் ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கலாமா இல்லை சும்மா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுத்துருக்கலாமா இவங்கெல்லாம் வந்தாங்களாம் தப்புட்டோம்னே அது இயல்வது கரவேல் சரி முன்னால் முடிஞ்சதை குடியாமல் கொடுக்காமல் இருக்கிறது பெரிய தப்புன்னு சொன்னவா எவனாவது கொடுத்தானா அதை போய் தடுத்துட்ருக்காதங்கிறா ஈவது விளக்கேல் நீ தான் கொடுக்கலடா கொடுக்குறான் பாரு அதை போய் ஏண்டாது ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் நான் யார் தெரியுமா சொல்லாதேங்கிறேன் நான் இவ்வளோ பெரிய அறிங்கன்னு தெரியுமா சொல்லாத நான் இவ்வளோ பணக்காரன் தெரியுமா சொல்லாத என்ன யாரும் அடிச்சுக்கிட முடியாது சொல்ல உன்கிட்ட என்ன இருந்தால் அதை நீ அதை என்ன சொல்ல அதை ஊர் சொல்ல வேண்டும் இந்த பொழுதில் பெரிதுபோக்கும் தன்மகனை மற்றவன் சொல்லணும் இவனை போய் நான் யார் தெரியுங்களா நான் இந்த ஊரில் பெரிய அறிவாளி நான் கிட்டே அது சொல்லாதங்க உடையது விழம்பேன் ஊக்கம் அது கைவிடேல் துன்பம் வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வரும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு எதையும் எதிர்த்து போராடுகிற சக்தி உடையவனாக எதற்கும் அஞ்சாதவனாக நீ நின்னா நீ ஜெயிக்க முடியும் தோற்றுற மாட்டே நீ இறைவன் எவன்லாம் ஊக்கமுடையவனாக இருக்கானோ அவங்க தான் இறைவன் இருப்பான் இறைவன் அவர்களை சிரேகிதம் செய்து கொள்வான் ஊக்கம் அது கைவன் எண் எழுத்து இகழே இல்லை பல பேர் படிக்கிறதுக்கு யோசிப்பான் என்னோட கூட பலர் கேட்கிறார்கள் நீங்கள் எப்படி இவ்வளோ நினை வச்சுருக்கிறீங்கன்னு அதில் ஈடுபட்டு அதில் அதில் உயிரையே வச்சு உயிரும் உணர்ச்சிகளும் அதோடு ஒன்றி நிற்கிற பொழுது அது உள்ளத்துக்குள்ள வந்து நின்றுக்கிறோம் அதான் அந்த அம்மான்னு சொல்றேன் எண்ணு எழுத்து இகழே அது என்ன வள்ளுவன் சொல்கிறான் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாத வருங்கான் ரெண்டு கண்களும் புண்களுங்கிறான் வள்ளுமன் எப்போ படிக்கலையா என்னும் எழுத்தும் அதுதானே வள்ளுமன் சொன்ன செய்தானே என் எழுத்து இகழையில அடுத்தது தான் எனக்கு ஆச்சரியம் ஏற்பது இகழ்ச்சி பல பேர் சொல்கிறேன் சரி குடுங்கிறா கொடுக்கறது கடமைங்கிறா கொடுக்குறவனை தடுக்காதுங்கிறா வாங்காதேங்கிறாள் என்ன ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னது யாருக்கு சொன்னால் தெரியுமா எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு சமூகத்தில் எவன்ட்டேருந்து எல்லாமும் வாங்கலாம் வாங்கலான்னு வாங்குறானே அவனை ஏற்பது இகழ்ச்சிங்கிறான் ஏழைகிட்ட சொல்ல ஏற்பது நிகழ்ச்சி இல்லை யாருக்கு சொல்கிறதே சில பேர் ரொம்ப வசதியாக இருப்போம் அப்படி மேற்கொண்டு ஏதாவது பொதுமக்களிடம் வர்ற துட்டுக்கிட்ட அதை வாங்கணும் தான் வாங்கி வச்சிக்கணும் அதில் பணம் வருதாப்பார் இதில் பணம் வரதாப்பார் இந்த சிலவர் இது எழுதி போட்டு எழுதி போட்டு நிறைய பணம் வாங்குவோம் அங்கேருந்து கிடைக்கும் இங்கேருந்து கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து உதவி அதுமாதிரி எல்லா வசதியுங்களுக்கு வாங்குவாங்க பாரு அந்த ஏற்பது நிகழ்ச்சி ஒன்றை எல்லாம் இருக்குல்ல அப்புறமும் இன்னொருத்தர் போய் ஏற்கை கையை ஏந்திரின்னு வாங்குகிறேன் அது தப்பு இல்லையா அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை வாய்ப்பை யாருக்கோ போக வேண்டிய உதவியை நீ தடுக்கிற ஏற்பது நிகழ்ச்சி ஐயம் எட்டு ஒரு பெரிய விஷயம் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இல்லைன்னு சொன்ன யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அண்ணங்கிறான் திருமூலர் நீங்க சாப்பாடு போட்டு ஒருத்தனை சாப்பிட வச்சு பார்க்கிற சுகம் இருக்கு பாருங்க உலகத்தில் வேற எதுலையுமே கிடையாது தெளிவான விஷயம் பாருங்க ஐயம் இட்டு உண் இப்ப நம்ம நாட்டில் என்ன பண்றான் பழசு மிஞ்சினா அவன் ஒத்துக்க மாட்டேங்களா அது தப்பு இதனடா எச்சியலை போடுறேன் அப்போ நீ எச்சி இலங்கிறா எவன் போடுறான இலைக்கு அவனே ஒரு எச்சியில் இளைஞரான் நீ அவனுக்கு முதல்ல போட்டு நீ சாப்பிட்னா நீ செய்ததில் நல்ல பொருளை பூரா பசிச்சு வந்தவனுக்கு போட்டேன்னா நீ தினசரி உனக்கு பசி இல்லை அந்த உணவுக்கு எவன் உடையவனோ அவன் பசியோடு வந்து உட்காந்துருக்கான் அவன் சாப்பிட்டா தான் அவனுக்கு சுகம் தெரியும் சாப்பிட்டாப்பா நல்லா இருங்க ஐயா வயிறு நம்பிட்டியா நம்ம ஆறு மாதம் ஆச்சு அப்படி சாப்பிட்டுன்னு சொல்லாமல் பார்த்தேன் அதனால் என்ன பண்ணுறா செய்து சுடச்சுட புதுசாக வச்சுருக்க முதல்ல அவனுக்கு போடு இதில் பெரிய செய்தி வச்சுருக்காங்க அவை போ ஐயம் போடுறியா சாப்பிட்றதை அவன் அப்படியே கண்ணெல்லாம் மகிழ்ந்து அப்படியே சாப்பிட்றானா அப்போமே தான் ஓன் பசி நிரம்பிடு மாட்டாங்கிற பார்த்தாலே பசி ஆரிப்போமே அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ஐயம் விடு அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் ஒன்று உண்மை தோணாது ஏன்னா அவன் சாப்பிட்டதை பார்த்தாலே அவனுக்கு வயிறு நிரம்பியிருக்கும் ஐயம் ஒப்புற ஒழுகு என்ன இருந்தாலும் சமுதாயத்தோடு பகிர்ந்து தந்து வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழும் பள்ளிக்கூடங்களில் பூரா சொல்லி கொடுக்க வேண்டியது ஆத்திச்சூடி நம்ம சொல்லி கொடுக்கிறோமா இல்லைன்னு எனக்கு தெரியல சொல்லி கொடுக்கணும் இதை சொல்லி கொடுத்தா அந்த நம்ம நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நம்ம வேற சொல்ல வேண்டாம் அவள் அதுல சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை சொல்லிட்டு வருது அந்த அம்மா அடுத்து சொல்லுது உடம்புக்கு வைகரை துயில்கள் இப்போ நாங்கள்லாம் இந்த வயசில் ஆரோக்கியமாக இருக்குன்னா காலையில் எழுந்திரிச்சோம் நாலரைக்கு இருந்துச்சோன்னா நடப்போம் ஒரு மணி நேரம் நடப்போம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி உடம்பை சரியாக வச்சிக்கிறது ஏற்ற பல நண்பர்கள் எப்படின்னு தலை நிறைகள் எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ வைக்கிறேன் அது வைகரை துயிலுன்னு அவைய படித்ததுனால அதோட வா வைகரை நுண்மை நுகரல்ன்னு அடுத்து நுண்மை நுகரல்கிறது என்ன தெரியாது அப்போ நம்ம டாக்டர்கள் சொன்னால சார் எண்ணெயில் பொறிச்ச பண்டத்தை வேணாம் சார் விட்டுருங்க சார் ஆயில் சப்ஸன் விட்டுருங்க இந்த இடையில இடையில் குறிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க சார் அது உடம்புக்கு நுண்மைங்கிறது அதுதான் நுண்மை நுகரையல் இந்த சிற்றுண்டி சின்ன சின்ன பண்டம் எண்ணெயில் பொறிச்சு அது பொறிச்சு அது அடிக்கடி சாப்பிடாது அது உடம்புக்கு எடுத்துரும் நீங்கள் நம்ம அந்த காலத்தை நம்ம பெரியவங்க எவ்வளோ அறிவா இருந்தோம் உட உணவும் உடம்பும் அது சம்பந்தப்பட்ட சிந்திக்காம பாருங்கள் நுண்மை நுகரையல் அடுத்த ஒரு அடி அடிச்சா மீது ஊன் விரும்புலங்கிறான் சிலவர் அள்ளி அடைச்சிருவான் சாப்பாடு நீங்கள் பார்க்கலாம் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சிலவர் பக்கம்லாம் உட்காந்து சாப்பிட நமக்கு விற்கமாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இலை சோறு தான் பருப்புக்கும் ஒரு ஏலட்சருக்கும் ஒரு ஏட்சம் ஓர் மோர் குழம்புக்கும் ஒரு ஏலட்சம் பாயாசம் ஒரு இலை ஃபுல்லாக வச்சுமா மீது பெரும்பேல் இப்போ சொல்கிறாங்களா அதுக்கு கொழுப்புங்கிறாங்கள நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து ஐயா உங்களுக்கு கொழுப்பு கூடி போச்சுன்னா அடிச்சு விடுவான் ஆனால் டாக்டர் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாகிடுதுங்கிறாரு மருத்துவர் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு ஐநூறுவா ஃபீஸ் வேறு ஐநூறுரூவா வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு சாருங்கிறாரு ஆமாம் சார் கூட்டிகிட்டு என்ன செய்யலாம் கேட்குறான் இதே நம்ம சொன்னோம் இங்கே சண்டை வந்துடும் அருவாழை துவைக்கிறோம் யாரை பார்த்து கொழுப்புன்னு சொன்னேன் இதுக்கு ஐநூறுரூவா கொடுத்து கேட்குறேன் டாக்டர் அது எதனால் மீதுவும் விரும்பேல் இப்போ உலகம் பூரா அழகி போட்டி நடத்துகிறாங்க அழகிகள் கலந்துக்கிறாங்க உலக அழகிகள்னாலே அப்படி இல்லை நம்ம ஒல்லியாக ஒரு மாதிரி கச்சலா அந்த உடம்பு ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க எதனால் எதனால எப்படி அந்த உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு எப்போன்னு சொல்லியிருந்தா அந்தம்மா உண்டி சுருங்குதல் உணவில் சொல்லுது அந்தம்மா உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அதோடு நிறுத்துச்சா கற்பனைப்படுவது சொல்துரம்பாமை தமிழர்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிற மிகப்பெரிய தவறில் ஒரு தவறு கற்புன்னா உடல் சார்ந்ததுன்னு ஒரு பெரிய முட்டாள்தனமான செய்தி அந்த நாட்டில் சொல்லியிருக்கான் அந்த அம்மா தெளிவாக சொல்லுவது உடல் சார்ந்தது இல்லைடா கற்பு அப்போ கற்புனா என்னதும்மா சொன்ன சொல் இருக்கிறது கற்புங்கிறது அது பெண்களுக்கு மட்டும்தானா இல்லையே கற்பனைப்படுவது சொல்துரம்பாமைங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாருக்குமே பயன்படுத்தலாமே அது ஆண்களுக்கும் தானே அது சொன்ன சொல் மாறினவன் கற்பனைந்தவன் சொன்ன வழியில் பார்த்தா கற்பனைப்படுவது சொல்துரம்பாமை என்ன காவல்தானே பாவையர் கழகு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் நான் காவல்தானே பாவையர் கழகுங்கிறது நம்ம பூட்டி வைக்கிறது அந்தம்மா சொல்ல அது அவளை நிறை காக்கும் காப்பேதலை அவ அவளை பார்த்துக்கிறது இத்தனை செய்திகளை ஒரு பெண்ணு எந்த காலத்தில் எப்போ சொல்லியிருக்கிறான்னு நினச்சி பாருங்கள் எத்தனை செய்தி அவள் சொல்லுகிற ஒவ்வொரு செய்திகளும் அவட போய் ஒரு ஆள் கேட்குறான் நான் பெரிய ஆள் அப்படியா சரி சரி ரொம்ப பெரிய ஆளா ஆமாம் எப்படி பெரிய ஆளுங்கிறீங்க நான் பெரிய பொறியியல் வன்னுனர் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டிட்ருக்கேன் அப்படியா மகிழ்ச்சி ஒரு வான்குருவி கூடு செய்ங்களேன் எங்கே தகுந்தம்மா பெரிய டெக்னாலஜிலாம் இந்தியா இன்ஜினியர் வான்குருவி கூடு செய்ய முடியுமா அந்த வான்குருவி தேர்ந்தெடுக்கிற பொருள் இருக்குது பாருங்கள் மழை வெயில் எதிரியை கெட்டுப்பாது அந்த கூடு அந்த வான்குருவி அமைப்பு அந்த கூட்டுக்குள்ளே தண்ணி புகாது அது அப்படி ஒரு வடிவம் அமைச்சிருக்கும் அது இரவு நேரங்களில் மின்மினி பூச்சி இருக்குது பாருங்கள் அதை பிடிச்சிக்கொண்டு தான் கூண்டு வச்சு அதில் லைட்டு வச்சுக்கணும் அது அந்த வான்குருவி இரவு நேவளார் வான்குருவி கூடு செய்ய முடியுமான்னு கேட்குறது அப்படியே முறுக்கிறார் வான்குருவியின் கூடு வல்லு தொல் கரையான் யாவருக்கும் செய்யறீதால் கரையாம்பி செய்ய முடியுமா திரைப்படத்தில் கரையாம்புத்து மாதிரியே இருக்குமானி அது கரையாம்புத்து ஆகாது தேன்கூடி செய்ய முடியுமா செய்ய எரிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றே எழுதுனா நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்லாத நீ ஒரு விஷயத்தில் பெரியவராக இருப்பேன் கிரிக்கெட் விளையாடுறவே ஃபுட்பாலில் பெரிய ஆளாக இருக்க முடியாது ஃபுட்பால் விளையாடுறவன் வந்து பேஸ்பாலில் பெரியால இருக்க முடியாது யாருக்கு ஒவ்வொன்று பெருசானால் நாம் பெருசுன்னு யார்ட்டையும் பேசிடாத இது யார் சொல்கிறா ஔவையார் சொல்கிறா இன்னொன்று சொல்லுது பசி ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த அம்மா எனக்கு அந்த அம்மா மேலே பெரிய மரியாதையே வறுமை கூடாதுன்னு நான் எப்போ சிந்திச்சிருக்கிறேன் இப்போ உலகம் முழுவதும் இந்த மனித உலகத்துக்கு நான் அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த காப கருப்பர நாடுகள குழந்தைகள்லாம் சாப்பாடலாமல் இருக்கான்னு ஆடுறான் அப்போ சொல்லியிருக்கிறான் என்ன சொல்கிறா கொடிதுடாங்கிறான் கொடியது என்னதுன்னு கேட்குறான் கொடியுது கொடிது என்ன சொல்கிறா வறுமையும் கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றோனா கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டிர் அதனிலும் கொடிது இன்புற அவர்கள் உண்பது தானே ரொம்ப அந்த அம்மாவுக்கு வருத்தம் என்னன்னா வறுமை கொடிதுன்னு ஒத்துக்குது அந்த வறுமையில எது ரொம்ப கொடிதுன்னா இளமையில் வறுமை இப்போ நம்ம நம்ம எங்கேயாவது சின்ன குழந்தைகள் பசியில் எங்கேயாவது ரோட்ல நிற்கிறான் கையாந்துறான்னா அதை பார்க்க நம்ம மனசு நல்ல மனசு தாங்குதா அப்ப எது சொல்லிருக்குது இளமையில் வறுமை அது சொல்லுது பசி வந்தா எல்லாமே போயிருண்டா குழந்தடா அது எதுக்கு சொல்ல வருது திருட போயிடுவான் கொள்ளையடிக்க போயிடுவான் சமூக விரோதி ஆயிடுவான் சமூகத்தில் தப்பு பண்ணுவான் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் பசி அந்த பசியை தீக்காமல் அரசாங்கங்களும் ஆட்சிகளை எதுக்குன்னு கேட்குது அந்தம்மா பசியை திரு சமூக விரோத செயலே நாட்டில் இருக்க தீக்கலையனே மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமூறுதல் இப்பத்தும் பசி பறந்து போகு மானம் போயிரும் குளம் போயிடும் பெரிய அறிஞனாக இருப்பான் கல்வி போயிடும் வள்ளலாக இருந்திருப்பான் போயிடும் வன்மை அறிவுடைமை போயிடும் தானம் கொடுத்துட்டே இருந்துப்பான் போயிடும் தவம் போயிடும் முயற்சி முயற்சி எங்கே முயற்சி பசி தானம் தவம் தாளாண்மை போயிடும் தேனின் கசிவு வந்த சொல்லி மேல் ரொம்ப அழகான காதல் இருக்க பாருங்க அவள் பக்கத்தில் வந்து தொட்டாக கூட அவளை பார்க்க தோனாதான் பசி வந்துவிட பத்தும் பறந்து ஏழை குழந்தைக்கு வருமே இந்தம்மா எப்படி சிந்திச்சிருக்குது இந்த வறுமையை எப்பட்றா பார்த்துட்டு இருக்க முடியும் இது எப்பட்றா ஒத்து இந்த வறுமையை தீர்க்க வேண்டாமான்னு கேட்குது வறுமையை தீர்க்கிற பொறுப்புல இருக்கவங்க அதை தீக்கணும்ல தீக்காமல் இருந்தால் எப்படி ஒரு நாடு சரியாக வரும் சொல்லிட்டு அடுத்து சொல்லுது இனியதுன்னா இனியது கட்கின் நெடிதவள் வேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது ரொம்ப அறிவுடையவர்கள் முற்றிய ஞானமுடையவர்கள் வந்து ஏகாந்தங்கிறது பல பேர் நினைக்கிறான் மலையில் போய் தனியாக இருக்கிறதுன்னு இல்லை முற்றிய அறிவும் ஞானமும் உடையவர்கள் ஒரு லட்சம் பேர் மத்தியில் அவன் தனியாக இருப்பான் அவனால் ஏகாந்தமா இருக்க முடியும் எதுலேயும் ஒட்டாம தாமரை தண்ணீர்மாறு ஏகாந்தம் இனிதுன்னு அதனிலும் இனிது ஆதியைத் தொழுதல் கடவுளை கும்பிட்றது அதை விட சிறப்பாக ஒரு செய்தியில் முடிக்குது பாருங்க அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே எது ஏகாந்தம் இனிது அதை விட இனிது கடவுளை கும்பிட்றது கடவுளையும் கும்பிடறது விட சிரம அறிவுள்ளம இருக்கான் பாரு அவனை கனவுலையும் நனவலையும் கண்டுக்கிட்டே ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதலுங்கிறானே அப்படி இருக்கிறது பாருங்க அதுதான் இனியதிலேயே உயர்ந்தது தெரிஞ்சிருக்காங்க நமக்கு அறிவுடையவர்களை மதிக்கிற அறிவுடையவர்களை பாராட்டுகிற அறிவுடையவர்களை போற்றுகிற அறிவுடையவர்களை உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கிற அந்த உணர்வு ஒரு நாட்டுக்கு இருந்துன்னு வைங்க அந்த நாடு எவ்வளோ மேலே போயிரும் அப்போ அவங்கள போற்று தானே நமக்கு இருக்கிறதுலே மிகச்சிறந்த இனிய செயல் அதான்னு ஒவ்வையார் சொல்லியிருக்கிறாரே நாம் எடுத்து கொண்டிருக்கிறோமா மதியாதார் முற்றம் மதித்துருகார் சென்றே மிதியாமை கோடி அது வீட்டுக்கு வீடு போகிறதானா நாட்டுக்கு நாடு போகிறதான் நம்ம நாட்டை மதிக்காத ஒரு நாட்டுக்கு நம்முடைய நாட்டு தலைவர்கள் போனாங்கன்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய கேவலம் மதியாதார் முற்றம் மதித்து ஒருகார் சென்றே மிதியாமை கோடி உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம் மனைவி சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா சாப்பிட்ற நேரமாக இருக்குன்னு சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் மட்டும் இல்லை அண்ணாச்சி நம்ம வீட்லெலாம் சாப்பிட மாட்டாங்கப்பா அவள் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கானுதான் ஆரம்பமே செய்வான் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டில் சாப்பிடச்சுன்னா நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிட்லாமா மனுஷன் சாப்பிடுவானா அதை சொல்லுது உன்றதுனா எப்படி எந்த வீட்டில் உண்ணணும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம்மனைன்னு அந்த அம்மா போடுகிற வார்த்தையே விருந்து தருவதற்குரிய ஒழுக்கமான நேர்மையான நாணயமான வருவாயை ஈட்டி விருந்து தருவது தான் மனித வாழ்க்கையின் தலை சிறந்த என்கிற எண்ணம் உடையவர்கள் உள்ள நுழைகிற பொழுதே அனைச்சி சாப்பிடம் வாங்க சாப்பிடா வாங்க சாப்பிடா வாங்கணும்னு கூப்பிடுறான் அப்படி இடத்துல தான்டா சாப்பிடணும் பேச்சுக்கு சாப்பிட சொன்னான்னு சாப்பிட்டேன்னு வச்சுக்க நீ மனுஷன் இல்லை அவன் சம்பாத்தியமும் நேர்மையானதில்லை நேர்மையானவன் நாணயமானவன் உழைத்து சேர்த்த காசிலே வருகிற உணவை ஒன்று ஒன்றுன்னு சொல்லி ஒன்றாத்தான் அதுக்கு ஒரு கோடி ரூபா பெரும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் எவ்வளவுதான் இனத்திற்குள் தகராறு மொழிக்குள் தகராறு நமக்குள் தகராறு இருந்தாலும் அனைத்தையும் மறந்து விட்டு குற்றம் பார்க்கிற் சுற்றம் இல்லைன்னு சொல்கிறாள் அவளே அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த இனம் முழுவதும் சேர்ந்து இருக்கிறது இருக்கு பாருங்க அது ஒரு கோடி வரும் அதெல்லாம் விட சிறப்பு கோடானு கோடி கொடுப்பினும் தம்மோடை நான் கோடாமை இதுதான் ஏன் உலகம் முழுவதும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி இது எத்தனை கோடி வந்தாலும் சரியா நாக்கு மாறி நாக்க மாற்றி பொய்யை சமூகத்திற்கு எதிரான விஷயங்களை மனிதகுலத்திற்கு எதிரான விஷயங்களை தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற நேரத்தில் சொல்லி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிற காரியங்களை யார் நிறுத்தினா நாலில் எதை நாலாவது கோடி எதை வைக்கிறா கோடி கொடுத்தும் கொடானு கோடி கொடுப்பிலும் தன்னுடைய நா கோடாமை மாறுதுனால தானே உலகம் முழுவதும் பிரச்சனைகளும் தகராறுகளும் சிக்கனும் வருது நாக்கு மாற்றாம நேர்மையா பேசு உண்மை பேசு பொய் பேசுறாதுங்க பேசுறவே பேசுறாத போய் எந்த இடத்தில் நீ பொய்ய பேசினாலும் அது சரி வராது அடுத்து ஒரு செய்தி அந்த அம்மா சொல்லுது பெரிய மனுஷன் யாரையும் பார்த்து அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து பெருசுன்னு சொல்லிராத மடல் பெரிது தாளை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே என்ன சொல்ற அதன் அருகே சிற்று ஆகிவிடும் சாலையில் மடல் பெருசா இருக்கும் இது மகள் சின்னதாக தான் இருக்கும் மகள் அது பெருசா இது பெருசா கடல் ரொம்ப பெருசு ஏப்பா எவ்வளவு பெருசு அள்ளி குடிச்சிட முடியுமா பக்கத்தில் ஒரு சின்ன ஊரல் இருக்கும் அதில் போய் இப்படி திருச்செந்தூருக்கு போனால் கடலில் குளித்து போய் தண்ணி குடிப்பாங்க நாளை சின்ன ஊரல் தான் இல்லை எது பெருசு கடலா உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னார் வள்ளுவர் அது சொல்கிறா சிற்றூரல் என்னாகும் உண்ணீரும் ஆகிவிடும் எது உதவுகிறதோ அது சிறியதாக இருந்தாலும் அதான் உயர்ந்தது எது உதவாதோ அது பெரிதாக இருந்தாலும் நமக்கு ஆகாது சொல்லியிருக்காங்க அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம் என்றால் நமக்கு எதா பிரச்சனை உண்டா பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் விளையாதாங்கிற ஒரு அருமையான செய்தி நெல்லு நெல்லை குத்தி உமியை எடுத்துட்டேன் அருமை அருமை அரிசி ஆகிட்டுது எல்லோரும் சாப்பிட்டாங்க வச்சாங்க எல்லாம் சரிதான் திரும்ப சாப்பிட்றதுக்கு விதைக்கணும் விதைக்கிறதுக்கு எது வேணும் நெல் வேணும் நெல்லுனால் எது இருக்கணும் அரிசிக்கு மேலே உமி இருக்கணும் உமி சேர்ந்த அரிசி தான் நெல் அது இல்லைன்னு வச்சுக்க விதைக்கவும் முடியாது விளையவும் செய்யாது அப்போ பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் விளையாதாம் கொண்டவேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல் பெரிய சக்தி வாய்ந்த மனுஷனாக இருப்பான் ரொம்ப பெரியாளாக இருப்பான் ஆற்றல் எல்லாற்றல் உடையவனாக இருப்பான் அந்த சமூகத்தில் இவன் தான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் அந்த மிகச்சிறிய காரியங்களை ஆற்ற எப்படி இந்த உமி அரிசி விளையாதோ அது அவங்க மாட்டிக்கிற கூடாது அப்படி ஒரு சிந்தனை எப்படி ஒரு உமி நம்ம சாதாரண உமியும் போதை அடுப்பில் போட்டு நம்ம பொம்பளைங்க அந்த தீ தழுறதுக்கு அந்த உமியை பயன்படுத்துவா அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வருது ஏன்னா ஊர் ஊராக சுற்றுறவங்க அந்த அம்மா அங்கங்கே கிடச்சது சாப்பிட்டாங்கங்க படுத்து எழுந்திரிச்சு போகிறவங்க அவங்க ஒரு நாள் பார்க்குறாங்க இந்த வயிறு தானே எவ்வளோக்கும் பிரச்சனை ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய் இரு நாளை கேலன்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோய் அறியா இடும்பைகூர் என் வையரே உன்னோடு வாழ்தல் அறிதுங்கிற இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒரு மூணு நேரம் சாப்பாட ஒரு நேரம் சாப்பிட முடியுது அந்த வயிறு ஏற்றுக்குதா சரி ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கணும் ஒத்துக்குதா ஒத்துக்கலை ஏன்னா ஒரு நாள் உணவை விடுனாலும் விட மாட்டேங்கிற சரி இங்கெல்லாம் வசதியாக இருக்குங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்றி ஃபுல்லாக வச்சுக்க ஒட்டக மறுநாள் ஒத்துக்கிற மாட்டேங்கிற உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும் இடும்பைகூர் என் உன்னோடு அதாவது பசி பிணி, எவ்வளோ பெரிய பிணி இரவு நேரம் மலைக்கு போகிறாங்க பயங்கர மழை நனைஞ்சிட்டாங்க வயது காலம் அப்படியே உள்ளே போகிறாங்க அந்த அங்கவையும் சங்கவையும் அங்கே இருக்கிறாங்க அவங்க துவைச்சி காயப்போட்ட ஒரு சிற்றாடை இருக்குது நீல சிற்றாடை அதை எடுத்து அவ்வையாற்றை கொடுத்து உடுத்திக்கோங்கிறாங்க இந்த உளவியல் இதில் உளவியல் வேலை செய்யுது அந்த நீலச்சிற்றாடை ஊற்றிக்கிறாங்க வயது காலத்தில் நல்லா நனைஞ்சி குளிரில் மலையில் பெய்கிற மழையில் நனைஞ்சி குளிரில் இருக்கவங்களுக்கு நல்ல காஞ்ச ஆடை ஒன்று கொடுத்த கொடுத்தாங்கன்னு வைங்க எவ்வளோ சுகம் தெரியுமா எப்பொழுதுமே இந்த உடம்பும் உடல் சார்ந்த உணர்ச்சிகளும் சில நேரத்தில் சில விஷயங்களை பேச வைக்கும் அதை வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லுது பாரி பறித்த பறியும் பழையனூர் காரி அன்றியந்த கழை கொட்டும் சேரமான் பாராயோ என அழைத்த வாய்மொழியும் இம்மூன்றும் நீலச்சிற்றாடைக்கு நேர் பாரி என்ன பண்ணால் இந்த அம்மா கூட இருக்கிறாங்க நிறைய பொண்கள்லாம் கொடுத்தான் பான்னாங்க கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் பாரி நாட்டிலேயே கொள்ளை அடிச்சிட்டாங்க பாரிட்ட வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிட்டான் உன் நாட்டில் கொள்ளை நடக்கலாமாங்குது என்ன செய்யலாங்கிறான் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடு நான்தாங்கிறான் ஏன் அப்படி பண்ணேன்னு ஒரு நாள் இருப்பே இல்லை என்னோட எண்ணம் இந்த காரி வந்து களை வெட்டிட்டு இருக்கான் போனான் வேளாண் அரசனக்க இவ்வளுக்கு ஒரு கலகுத்தை கொடுத்து வெட்டுருங்கிறான் ஏ என்ன போய் களை அந்த களை வெட்டுற வரை என் கூட இருப்பே சேரமான் நாட்டில் போய் சாப்பிட உட்காந்த பந்தியில் உட்காந்தவர்கள் எழுந்திருக்க சொல்ல மாட்டாங்க நம்ம நாட்டு பண்பாடுகளை உட்காந்தவர்கள் எழுந்துருக்க சொல்லிட்டோம் வருத்தப்பட்ட அடுத்த பந்தி வரை நீ என்னோட இருப்பே இல்லைன்னு நான் அதையெல்லாம் விடந்த நீலச்சிட்டு அந்த மூணு பேரையும் குறைக்கல தேவையான நேரத்தில் மிகவும் தேவையான ஒரு பொருள் நமக்கு யாராவது தந்தால் அது எல்லாத்தையும் தாண்டி நிற்கும் நீலச்சிட்டு ஆடை அந்த இடத்துல அப்படி ஒரு அருமையான சிந்தனை உடைய ஒரு பெருமாட்டி அவை பல்வேறுபட்ட செய்திகள் பல்வேறுபட்ட ஒரு செய்தி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க ஆளை அமுக்கி முகக்கினும் கடல் நீர் நாழி முகவாது நால் நாளி நீங்க சில பார்த்து நமக்கு தோணும் ஏன் இவனுக்கு அறிவே வரமாட்டேங்குது அவ்வளோதான் வருவாது நீங்கள் ஒரு லிட்டர் அளவை கொண்டு கடல் பெருசு அந்த ஒரு லிட்டர் அளவை கொண்டு கடலை எவ்வளோதான் அழுத்தி அழுத்தி முக்கி அளந்து பாருங்க அது எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பெரிய செய்தி அந்த அம்மா எளிதாச்சும் ஆழ அமுக்கி முகக்கினும் கடல் நீர் நாழி முகவாது நால் நாழி தோழி நிதியும் கணவனும் நேரு படினும் தந்தம் விதியின் பயனே பயன் விதிதாமா நிற்கும் இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த அம்மா சொல்லுது குடுங்கடாங்க மறைச்சு வச்சா என்ன ஆகும் ஈயாறு தேட்டை தீயார் கொள்வர் நம்ப நடியாருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேக்காம் பறத்தை வம்புக்காம் கள்ளற்காம் கொள்ளைக்காம் காவுக்காம் கோவுக்காம் கள்ளற்காம் தீக்காகும் காண்குது வம்பா தாண்டா போகும் இந்த பணம் நல்லவங்களுக்கு அதை உதவு என்று சொன்னார்கள் அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அவ்வையின் வழியிலே நாம் நடந்தால் மனிதர்களாக வாழலாம் மனித குலத்தின் பொறுப்புக்கே நம்மால் வர முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்